என்ன சொல்ற கணக்காஸ்திர சொன்னே தான் ஆக்ஷேபேன் கிரியபரத் பிரதம் ஜைமி ஜெயமின சொன்னார் ஆம்ியா சார் வேதம் உபரிசத்தம் வேதத்துக்குள்ள சேர்ந்தது தானே சம்பூர்ண ஆம்னாயம் வேதம் என்பது காரியபரம் இதை அப்படின்னு சொன்னாக்க அது விசி இல்லையா இந்த இடத்துல வேதம் எல்லாமே கர்த்தவியத்தை போதிக்க கூடியதாகவே இருக்கு அதனுடைய தாத்பரியம் விசில தான் தாத்பரியம் வேற விதிபின்னமான வேற அர்த்தத்துல வேதத்துக்கு பிராமணியம் கிடையாது அப்படின்னு வாயால் சொல்லிடுறாரு அனர்த்தக்கியம் அதற்கானது விதியை சொல்லலையோ அந்த அந்த வேத பாகம் அனர்த்தகம் எதுக்கு பூர்வபக்ஷ சூத்திரது இது பூர்வபக்ஷூத்திரம் அர்த்தவாதாசரணத்துல விதிபிண்ணமான வேத பாகம் இருக்கே அது அப்பிரமாணம் அப்படின்னு கூருபக்ஷம் பண்ணி இல்ல அதுவும் விதியோட சேர்ந்துட்டு ஏக வாக்கியத்தையாக இருந்துட்டு பிரமாணம் சொல்லப்படுற ஆனால் இவர் ராம்நாயஸ்தவாக்கு சொன்னாரே யுக்தி சொன்னாரே அந்த யுக்தியை சித்தாந்தத்தில் ஆட்சேபிக்கல அடகர்த்தானாம் ஆனர்த்தக்கியம்னு சொல்லத்தை மாற்றம்தான் இது அசகர்த்தமே இல்லை அசவாதங்களும் அந்த விதிக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை போதிச்சு அதோட ஏக போய் அதோடு சேர்ந்துட்டு பிரமாணம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணாரு தவிர ஆம்னாயின் கிரியார்த்தம் இல்லையே என்று சொல்லு அதனால இது பூர்வபட்சமாக இருந்தாலும் பூர்வபக்ஷத்துல சொன்ன யுக்தி ஜெய்மினிய சித்தாந்திக்கு சம்மதமாக இருக்கிறதுனால அந்த சூத்திரத்தை இங்க பிரமாணமாக காமிச்சாரு இது என்ன கேள்வி வரும் ஜெய்வனியோட பூர்வபட்சத்தை காமிச்சு என்ன ஏமாத்திரையே எப்படின்னு கேட்கணும் இல்லையா பூர்வபட்சத்துல அவர் சொன்ன சூத்திரத்தை இங்க எனக்கு பிரமாணமாக காமிச்சேன் அவையிட்டாரு சொன்னாக்க அது அப்படி ஏமாத்துறதுக்காக சொல்லல பூர்வபட்சத்துல சொன்ன இந்த யுக்தி சித்தாந்திகளுக்கும் சம்மதமாக இருக்கிறதுனால அந்த சூத்திரத்தை நான் பிரமாணமாக காணிக்கிறேன் சித்தாந்தத்துல இந்த ஹேதுவை சொல்லக்கூடிய சூத்திரம் ஸ்பஷ்டமா இல்லை ஆம்நாயஸ்து அப்படிங்கிற விஷயம் இங்கேதான் ஸ்பஷ்டமான ஜெய்மின் சொல்லியிருக்கார் அதை சொன்னாதான் நமக்கு உபயோகப்படும் இந்த பூர்வபட்சத்தை ஏற்பறதுக்கு அதனால அந்த சூத்திரத்தை முன்னாடி சொல்லியிருக்க விதியை விட்டுவிட்டு வேகத்தில் எத்தனையோ அர்த்தவாதம் மந்திரம் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த அர்த்தவாதங்களுக்கெல்லாம் பிராமணியம் கிடையாது ஏன் அந்த விதியை சொல்லலையே ஏதோ கதையென்னா சொல்லிட்டு இருக்கு அதனால அது பிரமாணம் இல்லை அப்படின்னு பூர்வம் சித்தாந்த என்ன சித்தாந்தம் விதினா வேக வாக்கியா சுத்தர்த்தேன விதைனா இந்த கதையெல்லாம் கதையை சொல்றதுக்காக வரல இந்த கதை விதியோடு சேர்ந்துருக்கு இந்த கதையை சொல்லிட்டு அந்த விதியை சொன்னோம்னா அந்த விதேதாசம் எவ்வளவு உசக்தி அப்படிங்கிறது தெரியும் கதையை சொல்லிட்டு நிசேதம் பண்ணினோம்னா அப்புறம் அந்த நிசேதம் எவ்வளவு தப்பு அது வந்து நமக்கு வந்து அதே அதில் பிரவருத்திக்கும் அதிலே நமக்கு உபயோகமாக இருக்குங்கிறதுக்காக இந்த கதை வரதை தசவாதம் வரதை ஒரு கதையை சொல்றதுக்காக இதெல்லாம் விதி நிஷேதத்தோடு சேர்ந்து இருக்கு அதனால பிரமாணம் இதுவும் கிரியாபரம் இந்த கதையுடைய தாற்பயம் அந்த விதியில தான் தாற்பயம் அப்படின்னு கொண்டு போய் சித்தாந்தத்தில் ஆம்னாய்க்கு அதனால இந்த அம்மிஷம் சித்தாந்தசம்மதம் தான் பூர்ணவேதம் அப்படிங்கறத கிரியா தாத்யா அதாவது இந்த சாஸ்திரத்தினுடைய தாஸ்பரியம் விதிய விதியம் அதுல இது வந்து அங்கமாக உபகாரம் பண்றது அங்கம் பிரதானம் என்ன தெரியுமோ பிரதானங்கிறது சாட்சாக்கு அது முக்கியமாக இருக்கும் அங்கங்கிறது அந்த பிரதானத்துக்கு ஒரு உபகாரத்தை பண்ணணும் உபகாரமா இருக்கிறது அங்கம் எதுக்கு உபகாரம் பண்றதோ அது பிரதானம் உலக பிரதானமான விஷயம் தோணுன்னா அவனுக்கு சில இதை உபகாரம் பண்ணிட்டு இருக்கவெல்லாம் அங்கம்னு வச்சுக்கலாம் அப்பிரதான் அங்கம்ங்கிறது அப்பிரதானம் இருக்கு இப்போ இந்த உபகாரம் பண்றது எப்படி உபகாரம் பண்றது வந்து இதை செய் அப்படின்னு ஒருத்தனை பார்த்து சொல்றது இதை செய்ன் யோசிக்கிறான் அப்படி சொல்லி செய் சொல்லியிருக்கு ஆனால் இது இவ்வளவு சிரமங்கள்லாம் இருக்கு பண்றதுல அசவாத உற்சாகப்படுத்து ரொம்ப அதுல பலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா உடனே இவனுக்கு பிரவர்த்தி வந்து ஒரு ருச்சி வந்து சரி பண்ணலாம் இல்ல அப்ப சிரமத்தை அவன் கவனிக்கிறது இதுல பண்றதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குங்கறத மறந்து அதுலேருந்து வரக்கூடிய பலத்துல அவ்வளவு பலன் நல்ல பலம் இருக்குங்கிறத பார்த்து அவங்க பிரவர்த்திக்கிறான் அதனால இந்த அரசவாதுங்கிறது அந்த விதைய ஸ்தோத்திரம்ன்றதுக்காக வருது ஆக இது தேவைப்படுறது இது இல்லாட்ட அந்த விதியை வைக்கணும் பிரவர்த்திக்க மாட்டான் அதோ வேதாந்தானாம் ஆனர்த்தம் அப்படியார் இந்த வேதாந்தம் அனர்த்தகம் பிரயோஜனமே இல்லை அனர்த்தகம்ங்கிறது ரெண்டு அர்த்தம் ஆகும் பிரயோஜனம் இல்லை அது சொல்ற அர்த்தம் நிஷ்பிரயோஜனம் ஒன்னு ஒண்ணு இன்னொன்னு அது ஒண்ணுமே சொல்லலேன்னு அது சொல்ற விஷயம் பிரயோஜனமே இல்லை அது அர்த்தமே இல்லை அப்படின்னு இன்னொரு அர்த்தம் எதை நிரூபணம் பண்றேன்னு மேல கேள்வி கேட்டு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்ல இல்ல சொல்ற அர்த்தத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு ரெண்டும் தப்பு அர்த்தம் இருக்கு தெரியுறதே அது வேதனத்தை கேட்டாலே நமக்கு அர்த்தம் வரும் வருது அதுக்கு பிரயோஜனம் இல்லையு சொல்றேன்னு சொன்னார் பிரயோஜனமும் ஸ்பஷ்டமா தெரிகிறது சொல்லி கண்டனம் பண்ணப்படாது ஆக வேதாந்தான ஆலோசனம் ஏன்யார்த்தத்துவ விதியே இல்லையே விதியை பற்றி ஒண்ணுமே பேசல விதி சம்பந்தம் இல்லாததுனாலே இந்த வேதாந்த வாக்கியத்தை பிரமாணமாக எடுத்துக்க முடியாது அதனால இது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரியில்லை இது வந்து பிரம்மத்தை சொல்றதுன்னு நீங்க ஒரு சுமயம் சொன்னால் பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதுக்காக இது அப்ப கேட்டு வந்தது ஜெய்மினி சம்பூர்ண வேடத்துக்கு பிராமணியம் சொல்ற வர்றோம் வேடத்தை ஒரு பாகம் அனர்த்தகம் அப்படின்னு சொல்றதுக்கு அவளுக்கு மனசு வராது சரியா அவங்க சொல்றது அதனால அனர்த்தகம்னு சொல்றது அவளுக்கு சரியா இல்லை அதனால இது வேற வழி சொல்லணும் அனர்த்தகம் இல்லை அதுக்கு வேற பிரயோஜனம் இருக்கு அதனுடைய தாற்பயம் வேற என்ன சொல்லலாம் ரெண்டு விதமா சொல்லலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் கர்த்த தேவதாதி பிரகாசனார்த்தவா கிரியாவிசிசேஷத்துவம் உங்களுக்கு வேதாந்த பிராமணியம் தானே வரணும் அதுக்கு வரி நான் சொல்லிக் கொடுக்குறேன் நான் சொல்றபடி சொன்னேன் என்ன இந்த வேதாந்தத்துக்கு பிராமணியம் வரும் என்ன பண்ணலாம் இந்த விசிவாக்கியங்கள்லாம் இருக்கு இது ஒரு கர்த்தாவை பார்த்துதானே நீ அதை செய் இதை கர்த்தா இருக்கிறவன் எப்படி இருக்கணும்னு சொன்னா இப்ப எப்பேற்பட்ட கருத்தா தேவைப்படுறதுன்னு சொன்னா சாதாரண லௌகிக்க ஞானம் உள்ள கர்த்தா போரலை ஏன்னு கேட்டா பரலோகத்துல ஜன்மாந்தரத்துல பலத்தை கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் அது இவன் கர்த்தாவா இருக்கிறவன் ஜென்மாந்தரம் தனக்கு உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கலேன்னு சொன்னா அப்ப அப்பேற்பட்ட பலனுக்காக கரு விதிக்கப்பட்ட கர்மாவில அவனுக்கு வராது இந்த ஜெமாவில் வராதுன்னா அதுக்காக பண்ணலாம் இந்த ஜென்மாவில் அடுத்த ஜென்மாவில் நான் இருக்கோங்கிறதே அவனுக்கு தெரியலையான் அப்ப அடுத்த ஜென்மாவில் வரக்கூடிய பலத்துக்காக இந்த ஜென்மாவில் இருக்க அவன் பலம் பண்ணுவான் தனக்கு வராதுங்கிறதுனால பேசாமல் இருந்துடுவான் அதனால இந்த தேகம் போனாலும் தேகாதிருப்தமான ஆத்மஸ்வரூகம் ஒன்றும் உண்டு அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சால் தான் பரலோக பழக்கமான கர்மாவில அவனுக்கு பிரவிற்த்தி ஏற்பட முடியும் ஆனா தேகாந்திரமான ஆத்மஸ்வரூபம் இருக்கு இவனால் இப்படி கண்டுபிடிக்க முடியும் இந்த வேதானந்தம் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆத்மஸ்வரூபம் வெறும் தேகம் மாற்றம் நினைச்சுட மனுஷன் இருக்கு அது தவிர ஆத்மஸ்வரூபம் உண்டு அப்படின்னு சொல்லி ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறது வேதானந்தம் எதுக்காக போதிக்கிறது இப்படி தெரிக்கின்றட்டா அவனுக்கு மோட்சம் வரும் அப்படிங்கிறதுக்காக இல்ல இப்படி தெரிஞ்சால்தான் நீ கர்மானுஷ்டானம் பண்ண அதனால கர்த்த பிரகாசனார்த்தத்துனா அந்த கர்ம இது அதுக்கு சேஷமாக போய் உபகாரம் பண்றது இந்த வேதாந்தம் இல்லாட்டா வேதாந்த பாகம் இல்லாட்டா கர்ம யாரையும் பிரவர்த்திக்க வைக்க முடியாது கர்மாவில் அனுஷாணம் பண்ண வைக்க முடியாதுங்கிறதுக்காக அதுக்காக கர்த்திருவரூபம் இந்த கர்த்தாவுடைய உண்மையாக கர்த்தாவாக இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை போதிக்கிறது வேதாந்தம் இது எந்த இடத்துலன்னா அகந்தர் மாசம் இந்த மாதிரி தரங்களை வச்சு நோடலாம் தேவதா பிரகாசனா இருக்கு நினைச்சேன் அந்த கர்மாவில பல தேவதைகள்லாம் வருது தேவத்தை உத்தேசம்னு தான் எனக்கு தியாகம் பண்றது தேவத்தைன்னா என்ன லோகத்துல நமக்கு ஒன்று அந்த தேவதைகள்லாம் பார்க்கவே கிடையாது அதனால தெரியாது அந்த தேவதையுடைய ஸ்வரூபத்தை போஷணம் பண்றதுக்காக வேதானந்தத்தில் உருவாகணும் இந்த தேவதை தெரிஞ்சாதான் அந்த தேவதைக்காக அந்த திரவியத்தை அதிர்ஷ்ட தியாகம் பண்ண முடியும் அதனால அந்த விதியில தேவதா ஸ்வரூபம் ஜானம் அபேட்சிதம் கர்த்தா கர்த்தா தேவாதமான இது எல்லாத்தையும் கொடுக்கிறது வேதாந்தம் ஆக கிரியாவிஜியோட சேர்ந்து கொடுத்து அதனால் பிராமாணியம் சொல்லலாம் இது ஒன்று கர்த்த தேவதாதி பிரகாசனார்த்தத்துவா கிரியாவிதி சேஷத்துவம் இப்போ சொன்னார் கிரியாவிதியோட இதை சேர்க்கலாம்னு சொல்றேன் ஆனால் உபனிஷத்து எல்லா வேதத்திலும் கர்மகாண்டத்தை விட ரொம்ப தனியா இருக்கு கர்மகாண்டம் ஒரு புத்தம் இருக்கு உபனிஷத்துங்கிறது தனி பிரகரணமாக இருக்கு கர்ம பிரகரணத்துல இந்த விஷயங்கள்லாம் அபேட்சிதமாக இருந்தால் இந்த பிரகரணம் இருக்காங்க இல்லையா கர்மாவெல்லாம் முடிச்சுட்டு இது சோதனமா ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரணும் இதை சொல்லி நல்ல கர்ம மத்திய ரசியாக சொல்லிட்டு கர்ம பிரகரணம் வேற ஞான பிரகரணம் வேற அப்படின்னு ஏ எல்லா வேதத்திலும் ஏற்பட்டுருக்கு அதனால் கர்ம சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெரிகிறதே அப்படின்னு சொன்னால் சரி அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இங்கேயே ஒரு விஷயை கல்பனம் பண்ணிப்போம் வேதாந்தத்துக்குள்ளேயே உபாசனாவிசியும் வச்சுப்போம் அங்கே கர்ம காண்டத்தில் கர்ம விசி ரெண்டு இடத்துல விசிதான் கர்மகாண்டம் கூற கர்மவிசிசேஷம் கர்ம விதியை போதிக்கிறதுனால பிரமாணம் வேதாந்தம் கூற உபாசனையை விதிக்கிறதுனால அதுவும் பிரமாணம் கிரியாபட்சம் விதிசேஷம் தான் எல்லாமே இவன்ச்ச அக்ரியார்த்தம்னு சொல்ல முடியாது உருவம் விஜயை சொல்லக்கூடிய வேதபாகமே தான் உபாசனாதி கிரியாந்தர விதானார்த்தம் தான்